நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியத்தனா பேச்சு பெரிதுதான் ஆனால் மௌனம் அதினினும் பெரியது ஆம் பேச்சு பெரிதுதான் ஆனால் மௌனம் அதனினும் பெரியது என்கிறார் தாமஸ் கார்லெல் நன்றி வணக்கம்